الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه واصحابه واهل بيته اجمعين اما بعد فقال الله رب العزه تبارك وتعالى في كتابه الحكيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَأَلَقْنَا بِالْمُتَّنَاقِ فِي الْأَرْضِ وَجَعَلْنَا لَكُمْ فِيهَا مَعَايِشَ قَلِيلًا مَّا تَسْتَقِرُّونَ وَقَالَ تَعَالَى أَيْضًا مِنْهَا خَلَقْنَاكُمْ فِيهَا نُعِيدُكُمْ وَمِنْهَا نُخْرِجُكُمْ تَارَةً أُخْرَى صدق الله العظيم وَقَالَ نَبِيُّنَا وَخَادِمُنَا مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ لا تزول قدماء عبد يوم القيامة حتى يُخَلَ أن أرمعِه أو كما قال علي بالصلاة والسلام جمع من قدم ايدنين رأيب اتشاء الله من الله لإعتقاف لأي نية صورة من دلكم الله من الله يارب لئي والله رحمان جل جلاله رب العزت اولا هل نمّه اندى نوردستي نادي پڑا ينفره ترکرانو <تصفيق> اندى <تصفيق> نوردستي والكاين بلده سيئل پڑا ننمت خلاها நாளை வறுமையில் நமக்கேன அல்லாஹ் படைத்திருக்கும் சோனத்தை அடைந்து கொள்கின்ற பாக்கியம் பெற்றவர்களா நாம் ஆக முயற்சி செய்ய வேண்டும் எனவும் ரஹ்மான் செல்ல தேவைகளை அன்புடன் செய்ய வேண்டாம் என்று சொல்லி தடுத்திருக்கிறானோ இந்த காரியங்களினால் நாளை வறுமையில் இதை நிராகரிப்பவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட நரகம் நாமும் சென்றடைபோம் என கண்மணி முகமது சல்லாஹ் அலை ஒத்தல் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்களோ அப்பேற்பட்ட இத்தாச்சுக்கு மாற்றமான அந்நியவர்களுடைய கலாச்சாரங்களில் இருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என என்னையும் உங்களையும் பற்றிய செய்து கொள்கிறேன் அதுமாரி அல்லாஹு நினைவு யாரே இந்த உலகத்தை படைத்தரக்கூட இந்த உலகத்தில் குடி வாழுகிற இந்த உலகத்தில் உயிர் வாழுகிற படைத்தினங்களையும் அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறார் அல்லாவுடைய படைத்தினங்களில் பல படைப்புகள் அல்லாஹ் வானத்தை படைத்திருக்கிறார் இந்த பூமியை படைத்திருக்கிறார் இந்த பூமியை போன்ற பல கோள்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார் அந்த கோல்களில் அடிக்கடி நான் சொல்கிறார்கள் செவ்வாய் என பெயர் வைத்துகிறார்கள் இன்னும் பல கோள்கள் இந்த உலகத்தில் விஞ்ஞானிகளால் இது வானில் சுட்டி கொண்டு வருகிறது இந்த உலகம் என்ற உருண்டையை போன்று இந்த உலகம் என்ற வட்ட வடிவிலான இந்த புவியை போன்று இன்னும் வானில் மிதழ்ந்து கொண்டிருக்குகிற பல புவிகள் பல கோள்கள் இருக்குகிறது என்பதை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார் பல கோள்களை எல்லாம் படைத்திருந்தாலும் மனிதன் என்ற இந்த உயிர்களும் அதுபோன்ற உலகத்தில் எல்லாம் படைத்திருக்கிற ஏழைய உயிர் பிராணிகள் ஜீவராத்திரிகள் இவைகள் வாழ்வதற்கு தகுந்த ஒரு இடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இதைதான் நல்லா படைத்திருக்கிறான் நாம் எந்த புவி என்ற இந்த பூவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இந்த பூவியில் தான் அரபியில் சொல்லுகிறோம் அல்லாஹ் ரபு அல்லாஹ் எப்போ பலருங்கள் சொல்லியிருக்கிறான் எனவே எந்த உயிர்களாக இருந்தாலும் சரி அந்த ஜீவராசிகள் வாழ்வதற்கு சரியான இடமாக அமைத்திருக்கிறான் அதிலும் மனிதர்களுக்கு விசேஷமாக இந்த உலகத்தை அவர்கள் தங்கி வாழுகிற ஒரு தங்குமிடமாக அமைத்து கொடுத்திருக்கிறார் தெளிவு நல்லா இன்னையார்களே சபாரக்கவற்றை பேசுகிற பொழுது அல்லா திருக்கூரு இந்த அருந்து என்ற இந்த பூமியை உங்களுக்கு நாம் வசப்படுத்தி தந்திருக்கிறோம் நீங்கள் ஓடி திரிவதற்கு நீங்கள் பிரயாணம் செய்வதற்கு வாகனத்திலே பயணிப்பதற்கு அல்ல திருக்குறான் வளர்த்தது மக்கள் நான் குறிப்பில்லாம் இந்த பூவியை உங்களுக்கு நாம் வசப்படுத்தி தந்திருக்கிறோம் உங்களோட உலக வாழ்வு என்பதை இந்த பூமியில் நாம் அமைத்து தந்திருக்கிறோம் அல்லா சிறுபுரான் எனவே இந்த பூமியில் உங்களை வாழ்க்கைக்கு உகந்த இடமாக ஒரு சிறந்த இடமாக இந்த பூமியை ஆக்கி தந்த அல்லா உங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் இந்த நினமத்தை பெற்றாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்பீர்கள் என்பதற்காக உங்களுக்கு ஒரு உலக வாழ்வை அமைத்து தந்திருக்கிறார்கள் அல்லாஹு அல்ல இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தில் இன்றைக்கு விஞ்ஞானிகள் மறுக்கிறார்கள் இந்த பூமிக்கு ஒரு முடிவுகாரம் வரப்போகிறது இந்த பூமியில் இருப்பவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என குடிய இது போன்ற இன்னும் இருக்கு செய்கிறார்கள் பல நேரங்களை செலவிடுகிறார்கள் ஆனால் அல்லாஹரான் இந்த பூமியில் தான் நீங்கள் உங்களுடைய நீங்க வாழ்வீங்க வாழ்கிற இந்த பூமியில் தான் நீங்கள் மரணமும் அடைவீர்கள் அதுல இருந்துதான் நீங்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பாற்றப்படுவீர்கள் நாளை மறுமை ார இதுதான் ரொழுது ஓதினார்கள் என சில அதிபுடைய பதிவு செய்யப்பட்டிருந்துதான் உங்களை நாம் படைத்தோம் இந்த பூமியின் உள்ளேதான் உங்களுடைய வகாத்துக்கு பிறகு மீண்டும் உங்களை நாம் நீட்டி எடுப்போம் இந்த பூமியில் இருந்துதான் நாளை மறுமை வாழ்க்கையும் உங்களுக்கு ஆரம்பும் இந்த பூமியில் தான் நீங்கள் பிறந்தீர்கள் இந்த மண்ணை கொண்டு படைக்கப்பட்டீர்கள் அதே மண்ணுக்குள் தான் நீங்கள் உங்களை உயிர் கொடுத்து நீங்கள் எடுப்பாற்றப்படுவீர்கள் உங்களை நாம் எழுப்பாட்டுவோம் என்ற கருத்தையும் அல்ல மிக தெய்வாக சொல்லியிருக்கிறான் இது ஒன்று பல வசனங்களை அல்ல சொல்லலாம் பல வசனங்களை அல்லா சொல்லியிருக்கிறான் வெளி மாணவர்களே இதனுடைய அடிப்படையாக பார்க்குகிற பொழுது நாம எல்லாம் சரித்திரம் தெரிந்திருக்கிறோம் தெரியும் அவர்களுடைய வெளியேற்றியதற்கு பிறகு அவர்களை அந்த பூவியில் தான் உங்களோட மவுத்துக்கு வர தேவையான உணவுகள் குடிவானங்கள் இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் இந்த பூவியில் தான் நாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் வாழ்வதற்கு தேடமே ஒில் போய் மனிதனால் வாழ முடியாது அது செவ்வாயாக இருந்தாலும் சரி அல்லது சந்திரனாக இருந்தாலும் சரி நவீர்வாய் செல்லல்வாஹை ஒப்பல்ல அவர்களை அல்ல இந்த நபியை நீங்கள் போய் பார்த்துவிட்டு செல்லுங்கள் அல்லது ஏற்படுத்த நெல்லாம் என்னது இந்த பூமியை தவிர இந்த பூமியை தவிர மனிதனால் எங்கும் வாழ முடியாது இந்த விஞ்ஞானம் ஒன்றை சொல்கிறது இந்த நாம் வாழுகிற பூ இருக்குகிறது இது எந்த அளவுக்கு அல்ல மனிதனுக்கு மிக ஒப்பானதாக உகப்பானதாக ஆகியிருக்கிறான்னு சொன்னால் ஒளித்தருகிரும் இடைப்பட்ட இடைவெளி இந்த இடைவெளி சற்று குறைந்து விட்டால் அதாவது சூரியனின் பக்கம் இந்த பூமி நெருங்கி விட்டால் நாம் எல்லாம் கருகி நாசமாகி விடுவோம் அடிக்கிறவை இப்படிக்கிறதையிலேயே எங்களை தாங்க முடியல அந்த கேட்டது ஒளி தருகிற சூரியன் பக்கம் சற்றேதும் நெருங்கினேயானால் நாம் எல்லாம் கருகி விடுவோம் என்று இந்த விஞ்ஞானம் சொல்கிறார் அதுபோலதான் சூரியனிலிருந்து இந்த புவி என்ற இந்த பூமி சற்று பின்வாங்கி விடுவானை ஆனால் குரங்கி மூத்தாக நிலைமையும் அல்லா ஒரு தவார கவர்த்தா சூரியனுக்கு மிக நெருக்கமாகவோ சூரியனை விட்டு மிக தூரமாகவோ இல்லாமல் அல்ல இந்த புவியை வானில் மிதக்க வைத்திருக்கிறான் அந்த மிதன்று கொண்டிருக்கிற அந்த புவியில் அல்ல நம்ம தராராக நெல்லார்களே நாங்கள் நடக்கிறோம் பூமியில் நாங்கள் நடமாடுகிறோம் பூமியில் நாங்கள் ஓடுகிறோம் வாகனங்களில் சுற்றி சுற்றி வருகிறோம் அல்லாகவும் நெல்லடியார்களே நம்முடைய சிந்தனை எப்படி ஆனால் நாம் அந்த தொங்கிக் தொங்க இந்த பூமிக்கு வைத்திருக்கிற அந்த ஈர்ப்பு சக்திகளின் காரணமாக பூமியின் ஒட்டி நாம் நம்முடைய செயல்பாடுகளை செயல்படுத்திக் இந்த புவிக்கு அப்பேற்பட்ட ஈர்ப்பு சக்தி இல்லை என்றிருந்தால் நாமும் கூட இந்த தொங்கிக் மிதந்து கொண்டிருக்கிற இந்த புவியில் எங்களால் வாழ முடியாது அல்லாஹ் என்னடியார்களே இந்த பூமிக்கு வைத்திருக்கிற அல்லஹுர மனிதனுக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் படை இந்த பூமியின் மனிதனையும் படை தள்ளா தருகிறான் மனிதனே உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் இந்த பூமியில் ஏற்படுத்தி தந்திருக்கிறேன் நீ எனக்கு நன்றி செலுத்துகிறவனாக ஆமிக்கொள்ள நீ எனக்கு நன்றி பாராட்டுகிறவனாக என்னுடைய நிபத்துகளை வாழ்க்கையில் அனுமதிக்கிற நீ என்னை மறந்துவிடாமல் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள் இதனால்தான் ரவுள் இந்த சவாரகாலா எங்களை ஒவ்வொரு விதியையும் ஒவ்வொரு நேரத்தையும் அல்லா உடைய சிந்தனை விட்டும் நாம் தூரமாக விடக் கூடாது காலை நேரத்தில் எலும்பீதிலிருந்து இரவு நேரத்தில் படுக்கைக்கு செலுகிறவரை அல்ல படுத்துகிற போதும் கூட மனிதன் என் சிந்தனை விட்டும் அவன் தூரமாக விடக் கூடாது என்பதற்காக அல்லா விக்கருகளை சொல்லித் தந்திருக்கிறார் காலையில் எழும்புகிறோமே எப்படி அழகவில்லி அகியானா பாதமா அமாதானா மௌசி என்ற தூக்கம் என்ற அந்த சிறிய மௌத்திலிருந்து எனக்கு உயிர் தந்து அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சொல்லிக் கொண்டு எழும்போதும் சுண்ணத்தான காரியம் சோதனை ஒரு மனிதன் தூங்க செலுத்த பொழுது அவருடைய அவருடைய ரூஹை அல்லா கைப்பற்றிக் அல்லா யாருக்கு நிரந்தர மௌக்கை ஏற்படுத்திவிட்டானோ அவர்களுக்கு யார் அந்த தூக்கத்திலே இன்னும் அவர்கள் எழுந்து உயிர் வாழ்வார்கள் என்று அல்லா முடிவெடுத்திருக்கிறானோ உயிருக்கு அவர்களுடைய உயிரை அல்ல அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட காலம் வரை அல்லா சற்றேனும் கொடுத்து வைத்துக் உங்களை அல்லாஹற்றியவன் இன்னும் சிறிது காலம் நீங்கள் உலகத்தில் வாழலாம் என்பதற்கு அல்லா தந்திருக்கா அமாதனா என்னுடைய பிறகு எனக்கு உயிர் தந்த அல்லாவுக்கு எல்லாம் புகழும் இப்படி காலை நேரத்தில் இரவு நேரம் படுக்கை வரை சகோதர அடியான் அவரை நேரங்களிலும் அவர்கள் அவர்கள் அல்லாஹ் தந்த உணவை அவன் பெயர கொண்டு நீங்கள் சாப்பிடுங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி சாப்பிடுங்கள் அந்த உணவை சாப்பிட்டு விட்டீர்களா அந்த உணவு உங்களுடைய வயித்துக்குள்ளே சென்று விட்டதா இதனே அல்லாஹ் உங்களுடைய வயித்துக்குள்ளே சென்று உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்குரிய ஒரு ஆகாரமாக தந்ததே அந்த அல்லாஹ்வுக்கு இன்னும் ஒரு முறை புகழங்கள் இன்னும் ஒரு முறை புகழங்கள் அல்ஹம்துலில்லாஹில்லذي அஸ்ஹமனி எனக்கு இந்த உணவை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் என்ன அறியறே இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிரே இந்த இந்த இந்த மனிதனுக்கு தேவையான சிந்தனையோடு ஒட்டி இருக்க வேண்டும் நெருங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லா நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் வாழுகிற நாம் ாக விசேஷமாக முமீன்களாக வாழ்கிற பொழுது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சிக்கல்களுக்கு கஷ்டங்களுக்கு நஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துதான் ஆகவே விசேஷமாக முப்பீன்கள் ாரளே வருங்களுக்கு என்னென்ன உலகில் நடைபெறுகிறதோ குறிப்பாக இலங்கை முஸ்லீம்களுக்கு நடைபெறுகிறதோ அவைகளை சுட்டி காட்டுவதைப் போல பல வசனங்களை அல்லாஹ் குரானில் வைத்திருக்கிறார் அல்லாஹும் நேரடியாக சிறுபான்மை இனமாக வாழுகிற நிலைமை அல்லாஹ் குரானை சொல்லுகிறார் ஒரு குரு பிள்ளை நீங்க சிந்திச்சு பாருங்க நீங்க பூமியில் பலகீனப்படுத்தப்பட்டவர்களாக நீங்கள் வாழ்கிறீர்கள் அப்படியாக உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகிற அதிகாரம் செலுத்துகிற ஒரு ஊரிலே ஒரு நாட்டிலே நீங்கள் பலகீனப்படுத்தப்பட்ட பெரும் உதவி எப்படி வந்தது வாழ்வதற்கு இந்த பூமி உங்களுக்கும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது அகைகளம் தந்தான் ஒப்போடு வாழ்வீங்க உங்களை அழைச்சு போடுவாங்க போகுமா எந்த ஒரு நிலைமை இல்லை பயத்தோடு வாழ்வீங்க ஆனா அந்த பயமுள்ள நேரத்தில் அல்லாவின் பக்கம் சிந்தனைகள் திரும்பியதனால் அல்லா செல்வரான் உங்களுக்கும் அந்த அடைகணம் உதவியை கொண்டு உங்களை பலம் உள்ளவர்களாக உங்களை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக உடலையும் உங்களுக்கு தந்தார் இருக்க கூடாது தடை செய்யப்பட வேண்டும் அது என்ன இஸ்லாமியர்களுக்கு தனியான ஒரு சட்டம் உதவி செய்தார் உங்களுக்கு தேவையான உணவுகளை தந்தார் செய்வார் ஏன் தெரியுமா நீங்க இதுகிற நினைச்சு அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆகும் என்பதற்காக தெரியவனாக வேண்டும் எனவே இது போன்று பல வசனங்கள் சகோதரர்கள் எனவே முக்மீன்களாக உலகத்திலே எங்க வாழ்ந்தாலும் அது பெரும்பான்மையான நாடுகளாக இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் சரி முஸ்லீம்கள் பெரும்பான்மை இனமாக வாழுகிறதாக இருந்தாலும் சரி முக்மீன்கள் என்று வருகிற பொழுது முகம் கொடுத்துதான் ஆகும் உங்களோட குடும்பங்கள்ல பௌத்துகளை ஏற்படுத்தி நாங்குடைய அதன் கட்டிகளா உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அதுபோன்றே உலகத்தில் அல்லாவுக்கு இணை வைத்து வாழ்கிற முஸ்லிமீன்கள் இவர்கள் உங்களை ஏற்றுவாங்க நீங்க தான் ஆகணும் நட்ப்ப்பாங்க உங்களை தூத்துவாங்க உங்களுக்கு கெட்ட பெயர்களை சொல்லுவாங்க உங்களை அசிங்கமாக பேசுவாங்க இவைகளை நீங்க கேட்டுதானா போதும் கேட்டுதானா போகணும் அப்பேற்பட்ட சோதனைக்குள் உங்களை நாம் சோதிப்போம் நீங்க பொறுமையுள்ள அல்லா உங்களுக்கு எப்படி நடந்து கொள்ள செல்கிறானோ அந்த வழிகாட்டுதலில் உங்களுடைய நடை பயனவிருக்குமாக இருந்தால் அதுதான் அல்லாவிடத்தில் மிக உறுதியான செயல்பாடு மக்காள வா பொழுது சிறு இனமாக தான் வாழ்த்தா என்ன நடந்துச்சு காவால பே சுத்தி வீட்டில தான் இலகசியமாக கவசத்துடைய வேலைகள் நடைபெறுகிறது யாருடைய வாழ்க்கைய அல்லா எந்த தூதுவரை இந்த உலகத்திற்கு கடைசி நதியாக கடைசி தூதுவராக தந்தானோ முகம அவங்க இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனித கோடிகளுக்கும் சிபாரிசு செய்கிறவர்களாக வருவாங்களோ அந்த நபியுடைய வாழ்க்கை சகோதரர்களே அங்க போய் சொல்லியூழல் நபியருடைய வாழ்க்கையில் இருந்தது நெல்ல ஏத்தினாங்க வைத்தியக்காரன் சொன்னாங்க அல்லா சூரத்தில் ஷிஜர் குரான் எடுத்து பாருங்க சூரத்தில் கடைசி வசனங்கள் அல்ல குரான் தெரியுது தெரியுது பேசுறாங்களே உங்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்துறாங்களே இதுதான் உங்களோட காதுகளால் நீங்க கேட்கறதுனால உங்களோட கண்களால நீங்க பார்க்கறதுனால உங்களோட உள்ளம் படுற வேதனை சட்டம் எங்களுக்கு தெரியுது ரவியே எங்களுக்கு <Tippett> <trios> <t talks anyway> <laughs> வெளிப்படையாக நினைச்சு பாருங்க உதவி கேளுங்க சொல்கிற ஒதா தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் வந்தாவிடத்தில் உதவி செய்த நல்லா நிலையார்களே கஷ்டம் வரலாம் செய்யும் பிரச்சனைகளும் எந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சோதனைகள் வந்துதானா ார் அதனால் தான்னு சொன்னாங்க இந்த உலகம் என்பது முக்மீன்களுக்கு ஒரு சிலை ஊடம் என்று சொன்னாங்க சிறை ஊடம் நிம்மதியா வாழையிலுமா நினைச்சதெல்லாம் செய்யணுமா கேட்டதெல்லாம் அங்க கிடைக்குமா இல்ல அங்க ஒரு கஷ்டம் ஒரு சிறை கூடத்தை சட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துதான் பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது அதை தகித்து கொண்டுதான் ஆகும் என்றும் என நெல்லையார்களே அல்லா சபாரத்தை ஒரு ஆயிரத்தி செலுத்த சொல்லி முடித்துக் கொள்வோம் யாயுகள் அபின் ஆமனும் ஈவானுடைய மக்களே உன் குரு நிகழ்மத்தல்வாகி அனைக்கும் உங்களுக்கு தந்த நேரத்தை சிந்திச்சு பாருங்கள் ஒரு சார ஒரு கூட்டத்தினர்கள் உங்களை இல்லாமலாக்க வேண்டும் என்ற அமைப்புல அவருடைய கைகளை மோங்கியவர்களாக அவருடைய கைகளை திரித்தவர்களாக உங்களை அழித்து இல்லாமலாக்க வந்த பொழுது அல்லாவுடைய ஏற்பாடு இப்படி இருந்தது இஸ்லாமியர்களாகியுடைய மக்களாகிய உங்களை அழிக்க வந்தவர்களுடைய கைகளை அல்லாஹ் தடுத்து நிறுத்தினாலே இந்த நேர்மத்தை நினைச்சி பாருங்க இந்த நேர்மத்தை நினைச்சி பாருங்க அல்லாஹு நல்லே சென்ற காலங்கள்ல இலங்கை வாழ் இஸ்லாமியர்கள் நாம் முகம் கொடுத்த பிரச்சனைகள் நாம் பட்ட துன்பங்கள் கட்டங்களுக்கு இன்று நேர்த்து அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்ததை போன்றிருக்கிறது நியமத்துகளை நாங்க பெறம்பகோதரிகள் அந்த நேமத்துகளை தந்த சூழல்களை மாற்றுகிறவன் அல்லா எனவே அல்லா கருது எதிர்பார்க்கிறான் நீமானுடைய மக்களே நீங்க நன்றி உள்ளவர்களாக இருங்க நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அல்லா சொல்லுகிறார் நீங்க நன்றி மறக்காம நன்றி நீங்க வாழ்ந்த உங்களுக்கு நான் தருகிற நிமிடகளை இன்னும் அதிகமாக்கி தருவேன் இன்னும் அதிகமாக்கி தருவேன் அல்லா நிலையார்களே அல்லாஹு ரபுத் நம்ம இருந்து எந்த அந்த நன்றி கடனை எதிர்பார்க்கிறானோ அப்பேற்பட்ட நன்றி உள்ள உள்ளவர்களாக நாம் ஆக முயற்சி செய்வோம் என்ற நாம் செய்கிற இபாத நோன்புகள் நாம் கேட்டுகிற துகாக்கள் இவைகள் அனைத்தையும் கபூல் செய்து இந்த நாட்டில் நிம்மதியான ஒரு சூழலில் விரும்புகிற சாலைகான அமல்களை செய்கிற நல்ல பாக்கியம் பெற்ற மக்களாக நம் அனைவரையும் கபூல் செய்தாக நிம்மதியாக வாழ் ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்தல்வானாக அல்லாவை சரிதா செய்கிற இல்லங்களுக்கு போய் வருகிற அந்த பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும்